நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலைமையிலும் நம்ம இன்னைக்கு செய்ய போறது கருவேப்பிள்ளை பொடி செய்ய தேவையான பொருட்கள் கருவேப்பிலை ஒரு கப் உளுத்தம்பருப்பு அரை கப் கடலை பருப்பு அரை கப் பெருங்காய்த்தூள் ஒரு சிட்டிகை உப்பு ருசிக்கு ஏற்ப புளி சிறிது அளவு நல்லெண்ணெய் தேவையான அளவு மிளகு ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒண்ணு செய்முறை முதல்ல கருவேப்பிலை வந்து நல்லா கிளீன் பண்ணிட்டு கிளம்பிட்டு அதை நல்ல காய வச்சு வச்சிடணும் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு டிரை பேன் வச்சிடுவோம் அந்த ட்ரை பேனில் இந்த கருவேப்பில போட்டு நல்லா வறுத்து அதை எடுத்து வச்சிடலாம் அதை ஆற வச்சுருவோம் அதை அந்த பேன்லேயே கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு உளுத்தம் பருப்பு கடலை அப்புறம் காஞ்சி மிளகாவை ஒன்று மிளகு ஒரு ஸ்பூன் போட்டு அதிகம் வறுத்துட்டு கடைசியாக அதில் பெருங்காயத்தூள் போட்டு கொறையிட்டு வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வறுத்ததும் உளுக்கா விட்டுடுவோம் அந்த உணலி கொஞ்சம் நல்லெண்ணெய் மறுபடியும் விட்டு ஸ்டவ் பற்ற புளியை கொஞ்சம் பிட் பிட்டா பிச்சு போட்டு நல்லா வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஆரிய நேரம் மிக்சில புளி உப்பு கருவேப்பில போட்டு உங்களை ஒரு சுத்து சுத்திட்டு அதுக்கப்புறம் இந்த உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் மிளகு எல்லாத்தையும் போட்டு நல்லா பருத்து எடுத்துட்டோம்னா சூப்பரவான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கருவேப்பிலை பொடி தயார் இது வந்து நல்லெண்ணெய் விட்டு நம்ம சாப்பாட்டு போட்டு சாப்பிட்டு சூப்பரா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களையும் மீண்டும் சந்திப்போம்